வணக்கம் தினமரத்துலிக்காக உங்கள் அலுமேலு கை கால் வீக்கம் 10 வீக்கம் நீங்க இரிய மருந்து ஓமத்தை இனவரப்பாக வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு தண்ணீர் விட்டு அதை வந்து களி மாறி கிளறணும் அதை கிளறிட்டு அது களிப்பதத்துக்கு வரும் இல்லையா அப்போ வந்து ஒரு ஸ்பூன் விளக்கெண்ண விட்டு நல்லா கலந்துட்டு அதை எடுத்து எந்த இடத்துல வீக்கம் இருக்கோ அந்த இடத்துல இந்த பாசம் மாதிரி அதை பற்று மாதிரி தடி விட்டு வந்தோம்னா கை கால் வீக்கம் தசை வீக்கம் எல்லாம் நீங்கிடும் எங்க அது அடிபட்டு புண்ணு ஏதாவது இருந்தாலும் காயம் ஏதாவது இருந்தாலும் அதையும் ஆட்டக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்